வணக்கம் நண்பர்களே நட்டினை ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தை வழங்குவது சென்னை அரவிந்த் சென்ற பகுதியில் ஹாக்வர்ட்ஸ் மேப் ஹாரியிடமிருந்து பயிற்சி ஹேக்ரிட்டோட செல்ல பிராணி பக்பிக்கை கொள்வதென கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது டிரேகோ மால்பாயின் அப்பா லூசியஸ் மால்பாயின் கையில் உள்ள மினிஸ்டரி அபிஷியல்ஸால் கடமைக்கு ஒரு ஃபைனல் ஹியரிங்னு இந்த ஸ்கூல்லேயே ஒன்று வந்து வைக்கிறதா ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கடமைக்கு நினைக்கிற ஃபைனல் ஹியரிங்கில் எப்படியாவது ஜெயிக்கணும் அந்த ஒரு சோக நிகழ்ச்சியே ஒரு நல்லதும் பண்ணிச்சு அதனால் ஹேரியும் ராணு ஹேர்மியானையும் ராணும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நம்ம எப்படியாவது இந்த கேஸை உடைக்கலான்னு அதுக்கப்புறம் குட்டிச்சிக்கான ஃபைனல் அதுக்கான ஆயத்த பணிகள் தொடங்குகின்றன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக அங்கங்கே சண்டை வருது ஸ்லைத்தரன் டீமுக்கும் க்ரைஃபெண்டர் ஹவுஸ் மக்களுக்கும் அப்பப்போ சண்டை வருது ரெண்டு பேரும் இந்த சமயத்தில் டிவினேஷன் என்ற ஒரு கிளாஸ் பாடம் எடுத்துட்டுருக்காங்களே வருங்காலத்தை கணிக்கும் படிப்பு நம்ம ட்ரில்லானி ப்ரொஃபஸர் டிரில்லி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஹாரிக்கு எப்பயுமே எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சாவு நெருங்கி வருது நெருங்கி வருதுன்னு சொல்லிட்டுருக்கா அந்த ப்ரொஃபஸரோட கிளாஸுக்கு வழக்கம்போல் போகிறாங்க இந்த டென்ஷன்களுக்கு மத்தியில் எப்பயும் போல் அப்படியே க்ளாஸில் எல்லோரும் வெளியிட்டு வந்துட்டு இருக்கும் ஒரு சடன் அப்பியரன்ஸா தீல இருந்து வணக்கம் மாணவர்களே எதிர்காலத்தை பாக்குறதுன்னு கண்டுபிடிக்க போறோம் எல்லாரும் இந்த கிறிஸ்டல் பால வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு கிறிஸ்டல் பால கொடுத்து எல்லாரும் அதை உத்து பாருங்க நல்ல பாரு அப்படின்னு சொல்றாங்க ஹர்மியாணி ராணுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியல இருந்து கேள்விகள் வரும் என்னுடைய ஆறுடம் கூறுகிறது ஹர்மியாக்கு செம்ம கடுப்பாது கொஸ்டின் நீ இதுல இவங்க வந்து ஆறுடம் சொல்றாங்களா அப்படின்னு சொன்னேன் அப்படியே முறைச்சி பாக்குது ஹர்மியானிய அவளுக்கு எல்லா பேப்பரும் பிடிக்கும் இது மட்டும் டிவினேஷன் மட்டும் எதை பிடிக்கிறது இல்லை இது ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்லிகிட்டே இருப்பாள் அவளுக்கு இதில் அந்த க்ரூப் கிளாஸ் டெஸ்ட்னு வைப்பாங்கள கூட கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்துகிட்டு இருக்காள் மிச்சம் நல்லா க்ளாஸ் ஃபஸ்ட் எடுக்கிறாவ இதில் மட்டும் மற்றவங்களோட கம்மியாக மார்க் எடுப்பா இல்லை நல்ல மார்க் எடுக்கிறது லாவண்டர் ப்ரௌன்னு ஒரு பொண்ணு அப்புறம் இன்னொரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் நிறைய மார்க் எடுப்பாங்க ஒன்னும் தென் கிட்ட வருது என்ன ரான்தா தெரியுதா அப்படின்னு ராத்துட்டே பாக்கற ஒன்னும் தெரியல ஏதாவது ஏதாவது பாரு கண்டிப்பா தெரியும் மண்டைய தாக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹாரிக்கு பக்கத்துல வந்து என்ன ஹாரி உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேக்குது அட போலா இந்த அம்மா எதை சொன்னாலும் எனக்கு ஏதாவது சாவு வரப்போகுதுன்னு சொல்ல போகுது இதோட ப்ரொடிக்ஷன் வேற இந்த சமயத்துல வர வேண்டாம் இப்பதான் நெருங்கிட்டு இருக்கேன் இருட்டுமா சொல்ல முடியும் இருட்டா இருக்கு ஆமா அது பக்கத்துல வருது ஒண்ணு நெருங்கி வருது சாவு ஒண்ணு நெருங்கி வருது நிறுத்துவம் பிதட்டலை அப்படின்னு ஒரு குரல் கேட்டதை பார்த்தா அருமியாணி எந்த ப்ரொஃபஸர்கார்லேயே கிளாஸ்லேயே அதிகமாக பேசாதவ இப்படி பேசுற நீ ஒரு ஃப்ராடுன்னு தெரியும் எப்போ பார்த்தாலும் உனக்கு சொல்லத்த வேலையே இல்லைல்ல என்ன சொல்ற அருமியாணி நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு இந்த கிளாஸில் விருப்பமே இல்லை வேணா கிளாஸை விட்டு போறியா எனக்கு ஒன்று மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கவே இருக்கு அப்படின்னு சொன்னேன் நல்லது நான் போகிறேன் அப்படின்னு அருமையானி என்ச்சி இந்த படிப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த பாடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் விட்டு போயிட்டா எல்லாரும் ஷாக்கில் இருக்கிறாங்க கொண்டு நேரம் லாவண்டர் ப்ரௌன் ப்ரொஃபஸர் டெலானியோட ஃபேவரேட் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன் ப்ரொஃபஸர் சொல்லலாம் அன்னைக்கே இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே ஜூன்லேயே சொன்னாங்க நம்மளை விட்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க நான் செத்து போயிடுவாங்கன்னு நினச்சேன் நல்ல வேலை நடந்துச்சு குட் குட் குட் லெவண்டர் அப்படின்னு லெவண்டரையும் பார்வதி இன்னொரு ஸ்டூடெண்ட் ரெண்டையும் தட்டி பாராட்டுறாங்க டெல்லானி ஹெர்மியானிக்கு இந்த கிளாஸை விட்டதுனால பெரிய நஷ்டம் கிடையாது ஏன்னா அவள் வந்து எவ்வளோ கிரேட் தேவி அதுக்கு மேலேயே சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தனால இதை வந்து உதவித்தள்ளனால அவளுக்கு நஷ்டம் கிடையாது அப்புறம் வழக்கம் போல ஃபைனல் நெருங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஃபைனலுக்கான நாளும் வருது பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆலிவர் வுட் தூங்கவே முடிய மாட்டேங்கிறாரு டாய் டாய் யோ என்னைய திரும்ப திரும்ப வந்துருக்க என்னடா குட்டிச்சு குட்டிச்சு குட்டிச்சு ஏமாத்துறீங்க வாழ்ட மோட்டேங்கன்னு சொல்லுங்கய்யா சும்மா சும்மா ஒரு விளையாட்டு போட்டிய வச்சு மொக்கப்படாத என் பேரு தலவெட்டி தங்கராசு ஏதோ ஒன்னு குட்டிச்சின்றது குட்டிச்சுல ஹாரி கத்துக்கிற ஒரு முக்கியமான திறமை தான் அவனுக்கும் வாழ்ட நடக்கிற சண்டையில ஹாரிக்கு பெருசா உதவ போகுது கிட்டிச்சுல ஹாரி என்ன பொஷன்லான் அவன் ஏதோ சீக்கிரன்றான் பாஞ்சு பாஞ்சு ஒரு சின்ன பால் பிடிக்கணும் அதுக்கு என்னப்ப அதுதான்டா முக்கியம் அவன் பாஞ்சு பாஞ்சு அந்த சின்ன பால் எப்போ விடுவாங்கன்னு உன்னிப்ப கவனிச்சிட்டே சர்ன்னு பறந்து போய் பிடிக்கிறான்ல அந்த திறமை தான் கூட சண்டை போடும்போது அவனுக்கு ரொம்ப உதவியா இருக்க போது கட்டசி கட்டத்தில் அதுவும் ஓ அது மட்டும் இல்லை ஏதோ குட்டிஷ் முக்கியன்ற சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரல விளையாட்டு போட்டிகள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மனிதர்களுக்கும் மிக முக்கிய பங்காற்றுகிறது அவங்களுக்கு உடற்பயிற்சியை மட்டும் அளிப்பதல்ல விளையாட்டுப் போட்டிகள் அவுட்டோர் கேம்ஸ் மனத்துக்கும் பயிற்சி அளிக்கிறது மூளைக்கும் பயிற்சி அளிக்கிறது நீ வாரத்துக்கு ஒரு நாள் சண்டையாவது லீவ் இருக்கு அப்போ நீ விளையாடு மற்ற நாட்கள் அச்சில் வச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உடற்பயிற்சி பண்ணு சரியா அப்புறம் நீ வேலை பாரு மூளை எவ்வளோ துரிதமாக வேகமாக வேலை செய்யுதுன்னு சரியா நம்ம குட்டிஷ் போட்டிக்கு போகலாம் ஏதாவது பேசி கழுத்து இருக்காது குட்டிச் ஃபைனல் ஆரம்பிக்குதுலேரு கிரைஃபண்டருக்கும் ஸ்லைத்தரனுக்கும் பயங்கர போட்டி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் ஆட்ட ஆரம்பிக்கிற மாதிரி கை கொடுக்கும்போது ரெண்டு வரும் கையை ஒட்டச்சிக்கிற மாதிரி நம்ம ஆலிவர் உட்ஸும் மார்க்கஸ் ஃபிரெண்ட்சும் கை கொடுத்துக்கிறாங்க கேம் ஆரம்பிக்குது ஹேரியோட கேர்ள் ஃப்ரெண்ட் டீம் ஆலம்பத்திலே ரொம்ப டிமெண்டர்ஸ் கிட்ட அடிவாங்கனால ஹேக்ரிட்டோட ஹேரியோட டீம் ரொம்ப மோசமாக தோத்துது அதனால் இந்த ஜெயிச்சா மட்டும் போதாது கிட்டத்தட்ட அறுபது பாயிண்ட் அதிகமாக ஜெயிக்கணும் குறைஞ்சளவு அப்போ தான் கப்பை முடியும் இல்லைனா கேம் ஜெயிச்சுருவாங்க ஆனால் கப்பு போயிடும் அதனால் வுட்டு ஹேரியை கூப்பிட்டே நீ எடுத்த ஒன்றே சிணிச்சை பிடிக்காத பிடிக்கவே பிடிக்காத சரியா ஐம்பது அறுபது பாயிண்ட் நம்ம முன்னாடி போகிற வரைக்கும் சும்மாயிரு அந்த மேல்ஃபாயும் பிடிக்க விட்றாத அவன்தானே அங்கே சீக்கிரம் ஆமாம் சரி சரி வுட் அறுபது பாயிண்ட் வரைக்கும் தயவு செய்து நிச்சை பிடிச்சிடாத அடுத்தவனையும் பிடிக்க விடாத அப்படின்னு வுட்டு சொல்லியிருக்காரு ஹேரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அடி அப்பப்போ கேம் நடந்துகிட்ருக்கும் போது ஃபைர் பால்ட் வச்சு அங்கேயும் சரர் சர்ருன்னு போகிறான் மேல்ஃபாய் வந்து என்ன தான் வெளிப்படையாக ஹேரியை கேவலமாக பேசுனாலும் அவனுக்குள்ளே தெரியும் ஹேரி கரெக்டாக தான் போவான்னு அதனால் அவன் ஸ்னிச்சு அவன் ஹேரி எங்கெங்கெல்லாம் பறக்கணும் அங்கேலாம் ஸ்னிச்சிருக்குன்னு நினச்சி ஹாரி மேல்ஃபை வேகமாக பறக்கணும் ஹாரியை பின்தொடர்ந்து அங்கே போட்டி ரொம்ப உக்கரமாக நடக்குது ட்ரைஃபண்டரோட டீம் ஆஞ்சலினா ரெண்டு ஸ்கோர் அடிச்சது ரெண்டு கோல் அடிச்சிட்டாங்க இருபது பாயிண்ட் மூலமாக முன்னாடி வந்துச்சு அப்புறம் வந்து யூஸ்வலாக கோல் அடிக்கப் போகிறவங்களை தடுக்கிறதுக்கு பிளட்ஜர்னு இன்னொரு அட்டாக்கிங் பந்து இருக்கும் பயங்கர வேகமாக முரட்டத்தனமான பந்து அதை வச்சு தான் அடிப்பாங்க இப்போ ஸ்லைத்திரன் டீம் அவங்களே பந்து அடிக்காமல் அவங்களே வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிரைஃபெண்டர் பிளேயர்ஸை இதுக்கு மேடம் ஹூச் நடுவர் நிறுத்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தப்பு உங்களுக்கு ஒரு பெனல்டி ஷூட் அட் கொடுக்குறேன்னு கிரை ஃபெண்டர் டீமுக்கு பெனல்டி ஷூட் அட் ஒன்று கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பெனல்டி ஷூட் யூஸ் பண்ணி ஆஞ்சலீனா இன்னொரு கோல் அடிச்சிட்றா முப்பது பாயிண்ட் போயிடுது அப்புறம் அவங்க இன்னும் இன்னொரு நடந்த ஒரு சண்டேல கிரவுண்ட்லேயே சண்டை நடந்துச்சு ஒட்டுக்கும் மார்க்கஸ் பிழிஞ்சிக்கும் என்னோட சண்டை போகிறீங்க ரெண்டு பேருக்கும் ஆளுவர்கிட்ட பெனால்ட்டி ஷூட் அவுட் போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுருங்க பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் இன்னொரு கோல் கை ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க ஸ்லைத்தரன் அடிக்கிற கோலை வந்து நம்ம கீப்பர் வுட்டு தடுத்துடுறாரு இருந்தாலும் பயங்கரமாக ரத்த கலரி ஆளவருக்கு பயங்கரமாக சண்டை போயிட்ருக்கு இப்போ கேமில் கேம கூட ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிக்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமாக உக்கரமாக போர் போட்டி போயிட்டுருக்கு போர் மாதிரி அப்போ ஒரு ஸ்னிச் மல்ஃபாய் சைடில் போறதை ஹாரி பார்த்துட்டே இருக்கிறான் எப்படியாவது மேல்ஃபாயை தன் பக்கம் எழுக்கணுன்றதுக்காக அவன் வேற சைடு ஆப்போசிட்டில் பறக்கிறான் மல்ஃபாயும் அவனை பின்தொடர்ந்து பறக்க பறந்து பாஞ்ச வரும் ஐயோ ஸ்னிச்சு இங்கே இருக்கு போகலன்னு ஸ்னிச்சு அந்த பக்கம் காணாம போயிருந்தது அந்த சின்ன பந்து உடனே அதை பார்த்து மார்க்கர்ஸ் பிழைந்து அறிவுகிட்டவனே அவனை என்ன பின்தொடர்ந்து பா ஒழுங்க பாடுறது பார்த்து பிடிவா அப்படின்னு எடுத்துட்டுறான் அதுக்கப்புறம் நம்ம கிரைஃபிண்டா டீம் இன்னொரு ரெண்டு பாயிண்ட் அடிச்சு அறுபது பாயிண்ட் ஆயிடுச்சு அப்ப ஹாரி பக்கமா அந்த ஸ்னிச் விடப்பட்டது ஹாரி வேகமா பறந்து போறான்னு கிட்ட போறான் அவனால பறக்கவே முடியல திடீர்னு பார்த்தா யாரோ அந்த பயர்பால் நிறுத்தணம் வந்தது அய்யோ ஏதாவது புதுசாத மாய மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டாங்களான்னு திரும்பி பாக்குறான் மால்பாய் அவனோட பறக்கிற பறக்கற அந்த லிம்பஸ் கம்ப விட்டுட்டு ஹாரியோட ஃபயர் பால்ட்ட பிடிச்சி தூங்குறான் அவன் எப்படியாவது பறக்கலான்னு ஹாரி பார்க்கறான் முடியவே இல்ல ரெண்டும் சேர்ந்து வெயிட் தாங்க முடியாம அந்த ஃபயர் போல்ட் அப்படியே கீழே கீழே இறங்கிருந்து ஸ்னீட்சு காணாம போயிருது மேடம் ஹூச் கடுப்பாய் இது ஃபோல் இது ஃபோல்டு இந்த மாதிரிலாம் கேம் வரக்கூடாது மாரி ஃபாய் இன்னொரு பெனல்ட்டி ஷூட் அவுட் கொடுக்குறேன் அப்படின்னு கிரை ஒரு பெனல்ட்டி பாயிண்ட் கொடுக்குறாங்க அந்த பெனல்ட்டியை யூஸ் பண்ணி ஆஞ்சலினை அடிப்பான்னு பார்த்தா ஐயோ ஜெயிக்கிறது போயிடுச்சேன்னு கடுப்பில் வேற கோல் போஸ்ட்டை பார்த்து அடிக்கோம் வேற மிஸ் மிஸ் ஆகிற மாதிரி அடிச்சிட்டா கோல் அடிக்க அந்த கேப்பில் நம்ம அங்கே க்ரை ஸ்ரைத்தரன் டீமில் ஒருத்தவங்க வேக வேகமாக வந்து இன்னொரு கோல் அடிச்சிட்டாங்க இவங்க இருந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி அச்சு பத்து பாயிண்ட் போயிடுச்சேன் லீடு போயிடுச்சேன்னு ஹாரி குழப்பத்தில் இருக்கிறான் அந்த டைமில் இப்படியே தான் ஆஞ்சலினா எல்லோரும் கோல் அடிக்கணும்னு ஆஞ்சலினா கேடிபல் எல்லாரும் பயங்கர வேகமாக விளையாடுறாங்க உக்கார உக்கரமாக பயங்கரமாக பால் வேகமாக பாஸ் ஆகுது ஆஞ்சலினா கோல் அடிக்க போகும்போதான் ஸ்லைத்தரனோட முழு டீம் அவங்களுக்கு இது குறுக்க பிளாக் பண்ணி நிற்கிறாங்க அவ்வளவு ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது ஹாரிக்கு ஒன்னும் புரியல ஐயோ இப்படி எந்த நம்மளால ஜெயிக்க முடியாதீனா கோல் அடிக்க போகும்போது என்ன பண்ணிட்டான் ஹாரி அங்கிருந்து இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் அடியே சர்றனு போட்டோட ஃபுல் ஸ்பீட யூஸ் பண்ணி சர்றன்னு பறந்தான் ஐயோ நம்மள இடிக்க வராங்கல்ல குழப்பத்துல கொஞ்சம் நவரும் போது அந்த கேப்ப யூஸ் பண்ணி சர்றன்னு போய் ஒரு கோல் அடிச்சுட்டா அப்பதான் ஹாரி தான் செஞ்ச பெரிய தப்பு புரிஞ்சது ஒரு 10 பாயிண்ட்டுக்காக நூத்தம்பது பாயிண்ட் ஆபத்துல இருந்தது எப்படின்னு பார்த்தா ஹாரி லெப்ட்லேருந்து ரைட்டில் பாஞ்சு வரும்போது இடது பக்கம் அந்த ஸ்னிச் விடப்பட்டிருக்கு மேல்பாய் அந்த சைடு தான் நிக்கிறான் ஹேரி அங்கிருந்து திரும்பவும் பிறந்து வந்து மேல்பாயை பின்தொடர்ந்து போறான் மேல்ஃபாய்க்கும் ஹேரிக்கும் பெரிய இடைவெளி மேல்பாய் அந்த ஸ்னிச்சை நெருங்கி நெருங்கி போயிட்டே இருக்கிறான் ஹாரியும் அவனோட கால் கிட்ட வரைக்கும் வந்துட்டான் அங்கிருந்து அவன் ஃபயர் போல்ட் விட்டுட்டு அந்த வந்த வேகத்தோடய ஃபயர் போல்ட்டு விட்டு முன்பக்கமாக பாஞ்சு போய் மேல்ஃபோய்டை கைக்கு பக்கத்துலேயே போய் அந்த சிணிச்சை பிடிச்சி அப்படியே கீழே விழுந்துட்டான் எல்லாரும் அவனை பாசமாக சினிச்சை பிடிச்சிட்டான்னு எல்லாம் ஓடி வந்து அவனை கேட்சு பிடிச்சிட்டாங்க கீழே விழுறதுக்குள்ள ஹாரி நீ ஜெயிச்சிட்டேன் நான் கப்பை ஜெயிச்சிட்டேன் இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்குள்ளே கப்பை ஜெயிச்சுட்டேன் தேங்க்யூ டேங்க்யூன்னு விட்டு அவனை பாராட்டுறாரு எல்லாரும் அவனை சுற்றி பாராட்டுறாங்க அந்த குட்டிஷ் வேர்ல்ட் கப் இந்த பள்ளியில் நடக்கிற கப்பை ரொம்ப நாள் கழித்து கிரைஃபண்ட் டீம் ரீச் இருக்கு எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க ஆனால் அந்த செலப்ரேஷன் ரொம்ப நாள் ஹேரி பக்கம் நிக்கலை ரெண்டு மூன்று நாட்கள் தான் நின்றுச்சு அதுக்கப்புறம் அந்த ஹேக்ரிட் கேஸ் ஹேக்ரிட்டோட பக் பீக்கை கொல்ல அந்த பிரச்சனை தலை இருக்கு அதுக்கு பாயிண்ட் எப்படி எப்படி உருவாக்குறது அந்த கேஸ்க்கு எதிராக எப்படி வாதாடுறதுன்னு அந்த டென்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அது தவிர எக்ஸாமினேஷன் கிட்ட வருது ஆனுவல் எக்ஸாம் ஈஷலாக நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே முடிஞ்சோடனே ஆனுவல் எக்ஸாம் வரலமாரி இந்த குட்டிச் அந்த கேமோட செலிப்ரேஷன் முடிஞ்ச ஆனுவல் எக்ஸாம் கிட்டேன்னு இருங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வழக்கம் போல் அடுத்து என்ன செய்யறான் என்ன செய்ய போகிறான்னு டென்ஷன் இருக்கு இதெல்லாம் என்ன நடக்குது அடுத்து என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது என்ற வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்